ஸ்ரீமதே இராமானுஜா நமகா ஸ்ரீமத் வரவரமணையே நமகா திருமஹிஷையாழ்வாருடைய திருநக்ஷத்ர உற்சவ சமயத்திலே அவருடைய நான்முக்திருவந்தாதியிலே ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் பொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லாத்தேவரை தேரேல்மின் தேவு இது நான்கு திருவந்தாதியில் ஐம்பத்தி மூணாவது பாசுரம் இதற்கு முன் பாசுரத்தில் சம்சாரிகளுடைய தாழ்ச்சியை எல்லாம் தெரிவித்தார் திருமிஷையாழ்வார் விலை காட்படுவர் விஷாதி ஏத்து என்று அதாவது சம்சாரிகள்லாம் எப்படி இருக்காங்கன்னா உலக வாழ்க்கைக்காக மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு அதே போல அவர்களுடைய வியாதிகளையும் தாம் பெற்று அனுபவிக்கிறார்கள் இப்படி ஒரு வயிறு சோற்றுக்காக அடிமை புகவர் என்கிறார் சுவாமி நம்பிள்ளை இப்படி இருக்கக்கூடியவர்கள் தாழ்ந்தவர்களான சம்சாரிகள் கடமுண்டார் கல்லாதவர்னு தெரிவிக்கிறார் அறிவே இல்லாதவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் தம்மை பற்றி அதற்கூன் பாசுரத்திலே தெரிவித்துக் கொள்கிறார் எனக்காரார் ஆரூருவரே என்று மேலும் என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை என்று அவருடைய ஞானத்தையெல்லாம் தெரிவிக்கிறார் அதே போல எனக்கு நிகர் யாராவது இருக்கிறார்களா எப்படி எம்பெருமானையே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இணையானவர்கள் இருக்கிறார்களான்னு ஆழ்வாரே கேட்டுக்கொள்கிறார் ஏன் சம்சாரிகள்லாம் பார்த்து கேட்கிற ஆழ்வாரை உனக்கு பெருமையை சொன்னீர் எங்களுடைய தாழ்ச்சிகளெல்லாம் சொன்னீர் இந்த தாழ்ச்சிகள்லாம் நீங்கி நாங்களும் உண்மை போலவே ஆக வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சம்சாரிகள் கேட்க அவர்களுக்கு பதில் சொல்கிறார் இங்கே ஆழ்வர் கல்லாதவர் இலங்கை கட்டழித்த காத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலேன் என்னுடைய பெருமைக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா கல்லாதவர் இலங்கை கற்றவர்களே இல்லாத இலங்கையாம் கல்வினா எது கல்வினா எது மோக்ஷத்துக்கு உறுப்போ சாவித்யா யா விமுக்தயே என்று சொல்வார்கள் முக்திக்கு எது விஷயமோ அறிவோ அதுவே சிறந்த அறிவாக சொல்லப்படுகிறது கல்வியாக சொல்லப்படுகிறது அது இல்லாதவர்கள் வாழ்கின்ற இடம் இலங்கை பிராட்டியே இலங்கையில் இருக்கும்பொழுது தெரிவிக்கிறாள் இகசந்தோ ந வாசந்தி என்று இங்கு கற்றவர்களே இல்லையா என பிராட்டி கூட கூட கேட்கிறாள் அப்படி ஒருவர் இருந்தார் விபீஷணன் அவரையும் விரட்டிவிட்டார்கள் இந்த அறக்கர்கள் ஆக கல்லாதவர் இலங்கை கட்டழித்த அதனுடைய அறணெல்லாம் அழியும்படியாக செய்தவர் ராமபிரான் இந்த ராம ராமபிரானை வேறு தெய்வத்தை நான் ஆசிரியிக்க மாட்டேன் தஞ்சமாக கொள்ள மாட்டேன் அதனாலே எனக்கு இந்த சிறப்பெல்லாம் வந்தது நீங்களும் அப்படியே இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கிற பொழுது பொல்லாத தேவரை தேவரல்லாறை திருவில்லா தேவரை தேரில் மின் தேவு என்று தெரிவிக்கிறார் பொல்லாத தேவரை எம்பெருமானுடைய ரூபமோ குணமோ சேஷ்டிதங்களோ எல்லாமே திவ்யமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நம்மளுடைய சித்தங்களை எல்லாம் அபகரிக்கும்படியாக இருக்கும் ஆனால் மற்ற தெய்வங்கள் அவருடைய ரூபங்களோ குணங்களோ சேஷ்டிதங்களோ பொல்லாததாக இருக்கும் திருமணி ஆழ்வாரே திருச்செந்த விரத்தத்தில் காணிலும் உருப்பொலார் என்று தெரிவிக்கிறார் அப்படி அந்த தெய்வங்கள்லாம் பார்க்க கொடூரமாக இருக்கும் கண்களெல்லாம் கொடூரமாக இருக்கும் அவர்களுடைய சரித்திரங்களும் ஆபாசமாக இருக்கும் கொடிதாக இருக்கும் எம்பெருமானோ தாமரைக்கண்ணன் மற்ற தெய்வங்களோ பிறூபாக்சராக இருப்பக்கூடியவர்கள் இப்படி சிவந்த கண்கள் அவர்களுக்கு கோபத்தாலே சிவந்திருக்கும் அனல் கக்கும்படியாக கண்ணை உடையராக இருப்பவர்கள் சடை கட்டிக்கொண்டு உடம்பெல்லாம் பொடி பூசிக்கொண்டு இப்படி பார்க்கவே பொல்லாததாக இருக்கும் எப்பெருமாடு திருமேனியோ அனுபாவியமாக இருக்கும் மேலும் எபெருமானுடைய சரித்திரத்தை பார்த்தோன்னா எல்லாருக்குமே அருள் புரிபவனாக எம்பெருமான் திகழ்கின்றான் இப்படி நல்லோர்களையெல்லாம் காக்கிறார் துஷ்டர்களையெல்லாம் அழிக்கிறார் இறந்து போன பிள்ளைகளையும் மீட்டுக் கொடுத்தார் பறவைக்கு கூட முக்தி கொடுத்தார் பேய்க்கு பானைக்கெல்லாம் மோட்சமளித்தார் ஆனால் மற்ற தெய்வங்கள் பார்த்தா தன் தந்தையின் தலையை கிழுவது அந்த கபாலம் ஒட்டி கொண்டு ஒருமுழுக்க அதை வைத்து பிச்சை எடுப்பது போன்ற செயல்கள் அதேபோல் தக்ஷனுடைய யாகத்தை அழித்தது பஸ்மாசுரனை கண்டு ஓடியது பானாசுரனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் புறமுதுகிட்டது என்று பல சரித்திரங்களை பார்த்தால் மற்ற தெய்வங்களுடைய தாழ்ச்சி தன்னடையே நமக்கு தெரியும் மேலும் எம்பெருமான் ஆராதனைக்கு எளியன் ஏதோ ஒரு பத்திரம் புஷ்பம்னு ஒரு துளசி தளத்தை எடுத்து எம்பெருமனுடைய திருவடியிலே பக்தியோடு சமர்ப்பித்தால் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் மற்ற தெய்வங்கள் அப்படி கிடையாது உன்னுடைய பையனை அறுத்துத்தா என்றெல்லாம் கேட்கிறான் என்று பார்க்கிறோம் இப்படி அவருடைய சரித்திரங்களும் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறது பொல்லாத தேவரை தேவரல்லாரே சரி அதை கூட நம்ம பொறுத்துண்டு சரி ஆசிரியக்கலாம் அப்படின்னு மற்ற தெய்வங்களை ஆசிரியத்தாலும் அது அப்பிராப்த ஸ்தலம் அது பிராப்தி கிடையாது ஒரு முறை கிடையாது தேவசப்தத்தை குறிக்க முடியாதபடி இருப்பவர்கள் அவரை போய் தேவர்னு சொல்லிட்டோமே என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார் தேவர் அல்லார் முதல்ல பொல்லாத தேவரனர் அப்புறம் தேவர் இவர்களே கஷ்ட காலத்தில் எம்பிரமா இடத்திலே சென்று சரணடைகிறார்கள் தங்களுடைய ஆபத்தை எல்லாம் தங்களுடைய ஆபத்தை தங்களே தங்களாலே போக்கிக்க முடியாதவர்கள் மற்றவர்களுடைய ஆபத்தை எப்படி போக்க முடியும் எப்படி மற்றவர்களுக்கு மோட்சம் அளிக்க முடியும் இவர்களே சம்சாரத்தில் துவண்டு கிடக்கிறார்கள் இவர்களெல்லாம் தேவராக இல்லாததற்கு காரணம் என்ன ஏன்னா திருவில்லாத்தேவர் என்ன திருவில்லா தேவராகையாலே தேவரல்லர் எம்புரமான் ஸ்ரத்தயா தேவோ தேவத்வ என்ன பெரிய பிராட்டியாராலே தேவனாகிற இருக்கிற தன்மையை எம்பெருமான் பெற்றிருக்கிறார் என்று வேதமே சொல்லுகிறது வேதம் யாரு சர்வேஸ்வரன் என்று சர்வேஸ்வரனை பாடிக்கொண்டு வந்தது புருஷசூக்தாதிகளிலே புருஷன் புருஷன் புருஷன்னு யாரு சர்வஸ்மாத் பரன்னு வேதம் சொல்லிக்கொண்டே அவனை புகழ்ந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்தது அவன் யார் என்று தேடியதாம் தேடி கடைசியிலே ஒரு முடிவு கட்டியது ஹிரீஷ தே லக்ஷ்மீஷ பத்யௌ எவன் பூமி ஸ்ரீதேவிக்கும் மணவாளனோ அவனை ஆச்சரியிக்கிறேன்னு வேதாந்தம் சொல்லுகிறது புருஷ சுத்தம் சொல்லுகிறது ஆக அந்த எம்புருமானுக்கு முக்கியமான அடையாளம்னு பார்த்தா அது பெரிய விராட்டியார் இதையே பட்டரும் தெரிவிக்கிறார் வேதாந்தாக தத்வசிந்தாம் முரபிதுரசி யத் பாதஜின்னை ஸ்தரந்தி இன்னும் யாருடைய திருமார்பிலே பெரிய விராட்டியார் எழுந்தருள் அவருடைய திருவண்டி அடையாளங்கள் இருக்கிறதோ அவனே பரதேவதை என்ன வேதாந்தங்கள் ஒவ்வொரு இடத்திலாக சென்று கடைசியிலே நாராயணன் பரதேவத்தை என்ன நிச்சயித்தது என்று பட்டரும் தெரிவிக்கிறார் இப்படி எம்பெருமான் ஷேப்பதியாக எழுந்துள்ளியிருக்கான் இது அவனுக்கு தனித்த அடையாளம் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவார்கள் ஸ்வரூபம் எம்பெருமாருடைய ஸ்வரூபம் எங்கும் பறந்திருக்கக்கூடிய எம்பெருமாவுடைய ஸ்வரூபம் திவ்யாத்மஸ்வரூபம் அதை நிரூபிப்பது சத்தியம் ஞானம் அனந்தம் அமலத்துவம் ஆனந்தத்துவம்னு இந்த ஐந்து அடையாளங்கள் சொல்லப்படுகின்றன இது எல்லாமே ஸ்வரூபத்தில் மட்டும் தான் சேர்ந்திருக்கும் ஆனால் ஷிரியஃப் பற்றிங்கிற அடையாளம் இருக்கே இது எம்பெருமாருடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி எல்லாவற்றிலும் சேர்ந்திருக்கும் பிராட்டி எம்பெருமாடைய ஸ்வரூபத்திலும் எழுந்தருள் இருக்கிறாள் தன்னுடைய தர்மபூத ஞானத்தால் தன்னுடைய சக்தியாலே மேலும் எம்பெருமாருடைய திருமேனியிலே எழுந்தருள் இருக்கிறாள் அது பிரத்யமாக நாம் சன்னதிகளிலையும் செய்விக்கலாம் திருமார்பிலே எழுந்தருள் இருக்கிறாள் பிராட்டி எம்பெருமானுடைய குணங்களிலேயும் இருக்கிறாள் எம்பெருமானுடைய விபூதிகளிலும் இருக்கிறாள் என்று எல்லாவற்றிலும் பிராட்டியினுடைய சம்பந்தம் உண்டு அதனால் தனித்த அடையாளமாக ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ காட்டும் பொழுது பெரிய பிராட்டியாருடைய சம்பந்தத்தை இட்டே எம்பெருமானை ஆக திருவில்லா தேவர் எம்பெருமானுக்கு பிராட்டியாலே அத்தனை ஏற்றம் உண்டாயிற்று பிராட்டி சம்பந்தத்தாலேயே எம்பெருமான் புண்டரீகாட்சனாக இருக்கிறான் இதையே பட்டர் நித்தியம் தொன் மதுபான மத்த மதுபீநிர்பராபியாம் பகிம் என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் நாற்பதாவது ஸ்லோகம் எம்பெருமான் பிராட்டியை கட்டாட்சித்து கொண்டே இருக்கிறானாம் அதனாலே எம்புரும பிராட்டியினுடைய நிறம் அவள் சிவந்த நிறத்தை உடையவள் செய்யாளாக இருக்கிறாள் அந்த திருமேனியை பார்க்க பார்க்க எம்பெருமாருடைய திருக்கண்கள் சிவந்து விட்டதாம் அப்படி சிவந்த திருக்கண்கள் இதையே நம்மாழ்வாறும் தெரிவிக்கிறார் மைய கண்ணாள் மலர் மேல் உறைவாழ் உரை மார்பினன் செய்யகோல என்று இங்கே ஈட்டிலே நம்பிள்ளை சாதிக்கிறது மையகண்ணாள் பெரிய பிராட்டியார் திருக்கண்களாலே ஒரு கால கட்டாட்சித்தா ஒரு பாட்டம் மழை விழுந்தாற் போலே சர்வேஸ்வரன் திருமேனி குளிரும்படியாய்த்து இருப்பது மழைக்கண் மடந்த இரே என்று இங்கே தெரிவிக்கிறாள் அவள் கட்டாட்சம் இல்லாமையிரே அல்லாதார் விரூபாக்சராய் இருக்கிறது மற்றவருடைய கண்களெல்லாம் கொடூரமாக இருப்பதற்கு காரணம் பிராட்டியினுடைய கட்டாட்சம் இல்லாமையே என்று தெரிவிக்கிறார் இங்கே நம்பில்லை ஆக அது எம்பெருமானுக்கு நித்தியமாக இருக்கிறது பிராட்டி கடாட்சித்து கொண்டே இருக்கிறாள் எம்பெருமானை எம்பெருமா எம்பெருமானும் கடாட்சித்து கொண்டே இருக்கிறாள் அங்க செய்யோள தொடங்கண்ணன் என்று தெரிவிக்கிறார் இப்படி பிராட்டி சம்பந்தமில்லாத தேவர்களை நீங்கள் ஆசிரியிக்க கூடாது அவர்களுக்கு அவர்களிடத்திலே பரத்துவ புத்தி கொள்ளக்கூடாது என்று சம்சாரிகளுக்கு உபதேசம் செய்கிறார் ஆழ்வார் இங்கே ஏதோ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதற்கான விஷயங்களே அவர்களால் கொடுக்க முடியும் ஏதோ புத்திரன் வேணும் அண்ணம் வேணும் இப்படின்னு இதெல்லாம் அவர்களால் தர முடியும் ஆனால் நிரந்தர சுகமான மோட்ச சுகத்தை அவர்களால் கொடுக்க முடியாது அவர்கள் திருவில்லாத தேவர்கள் அவர்களை தேரையில் மின் என்னவர்களை ஆசிரியிக்காது இருங்கோல் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் திருமிழை ஆழ்வார் திருபடிகளே சரணம்